நாங்கள் முதுகில் மூட்டைகளை சுமப்பவர்களாக இருந்தோம் ஒருவர் வந்து அதிக பொருட்களை தர்மம் செய்தார் இவர் பிறர் மெச்ச செய்கிறார் என்று சிலர் கூறினார்கள் மற்றொருவர் வந்து ஒரு சாவு அளவு தர்மம் செய்தார் இவரது ஒரு சாவு அளவை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன் என்றும் பேசினார்கள் அப்பொழுது ஒன்பதாவது அத்தியாயம் எழுபத்தி வசனம் இறங்கியது அல்லாஹ் கூறுகின்றான் இறை தர்மத்தில் அதிக ஈடுபாடு கொள்பவர்களையும் மேலும் தங்களின் உழைப்பை தவிர வேறொன்றை தராதவர்களையும் குறை கூறுகிறார்கள் அவர்களை கேளியும் செய்கிறார்கள் அவர்களை அல்லாஹ் கேலி செய்கிறான் அவர்களுக்கு நோவினையான வேதனை உண்டு ஒன்பதாவது அத்தியாயம் எழுபத்தி வசனம் புகாரி ஒன்று நான்கு ஒன்று முஸ்லிம் ஒன்று